சேரமான் காதலி பை கண்ணதாசன் சாகித்ய விக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பதிப்புரை தமிழகத்தின் மூவேந்தர்களில் சோழர் பாண்டியர் வரலாறு பற்றிய நாவல்கள் பல வந்துவிட்டன சேரர் வரலாறு பற்றிய செய்திகள் மட்டும் ஆராய்ச்சி குறிப்புகளாகவே இருந்து வந்தன அத்தனை அழகு தமிழில் கற்பனை வளம் சேர்த்து கதையாக வடித்துத்தர ஏனோ எழுத்தாளர் ஆர்வம் காட்டியது இல்லை இக்குறையை நீக்கி தமிழ் மக்களின் மனதில் இப்பொழுது நிறைவை ஏற்படுத்திவிட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கவிஞரின் கவிதைகளில் சொக்கி போயிருக்கிறோம் அவரது கட்டுரைகளிலே கர்வம் கொண்டிருக்கிறோம் அவரது கதைகள் நம்மை கண்கலங்க வைத்திருக்கின்றன சமூக நாவல்கள் நம் சிந்தனைக்கு விருந்தாகவும் சீர்திருத்த வாழாகவும் விளங்கியிருக்கின்றன இவை இத்தனையும் ஒன்று சேர்த்தால் எப்படி இருக்கும் சேரமான் காதலி என்ற சரித்திர நவீனமாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்து மதத்தின் மகோனதத்தையும் இறை நம்பிக்கையின் வலுவையும் தான் இந்நாவலின் மூலம் கவிஞர் எவ்வளவு அழகாக ஆழமாக வடித்துக்காட்டியிருக்கிறார் வரலாற்று குறிப்புகளின் வழியை விட்டு நகராமல் ஆனால் அதே சமயத்தில் தமது கற்பனையையும் கருத்தாழம் கவிதை நடையையும் குறைக்காமல் பக்குவமாக கலந்து சுவை மிக்கதோர் சரித்திர நவீனமாக்கி தந்திருக்கிறார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இன்றைக்கு ஒருமைப்பாட்டை பற்றி நாம் வாய் ஓயாமல் பேசி வருவதற்கு அன்றே அஸ்திவாரமிட்டு போயிருப்பவர் மூன்றாம் சேரமான் பெருமாளான பாஸ்கர ரவிவர்மன் ஆண்மை மிக்க ஆனழகன் வீரம் மிக்கவன் காதல் களத்திலே வெற்றி வீரனாக வாழ்ந்தவன் யூதா அழகி யூஜி ஆனாவையும் முகமதியை கட்டழகி சலீமாவையும் காதலித்து மனைவிகளாக்கி கொண்டு வாழ்ந்த சேரமன்னன் குலதர்மப்படியும் கொள்கைக்காகவும் கரம்பற்றிய குலக்குடி பட்டத்துராணி பத்மாவதியின் நிலைமையையும் அவளிடம் அவர் நடந்து கொண்ட முறையையும் விவரிக்கும் பொழுது படிப்பவர் உள்ளங்களை மெழுகாக்கி விடுகிறார் கவிஞர் பண்டைய கேரள மக்களின் பழக்க வழக்கங்கள் நாகரிகம் இவற்றை படம் பிடித்து காட்டும் கவிஞர் அந்த மண் வாசனையையும் நாம் நுகரும்படி செய்து தமது எழுத எழுத்து ஆற்றலினாலே யூஜியானாவையும் சலிமாவையும் நாவலில் உலவ விட்டவர் வாசகர்களை யூதர்களாகவும் முகமதியர்களாகவுமே மாற்றி தமது மந்திர எழுத்தாலே காதலர் நிலைகளை விளையாட்டுகளை மனோபாவங்களை விளக்குவதில் வல்லவரான கவிஞர் கண்ணதாசன் தமக்கே உரித்தான கவிதை நடையன் அவற்றை வடித்திருப்பதை வாசகர்கள் திரும்ப திரும்ப படித்து சுவைத்து சுகம் காண்பார்கள் வேதாந்த தத்துவங்களுமே இந்த நாவலில் வேண்டிய மட்டும் விரவி கிடைக்கின்றன கதாநாயகனுக்கு சமமாக நாராயண நம்பூதரியின் பாத்திரத்தையும் உருவாக்கி உலவ விட்டிருக்கிறார் உருதிராட்சத்தை அவர் ஒரு விரலால் தட்டினால் ஒரு பொருள் இரண்டு விரலால் தட்டினால் இன்னொரு பொருள் பேராசிரியர் கல்கையின் பாத்திரப்படைப்பான அன்பில் அனிருத்தர் பழுவேட்டரைகள் ஆகியோர் பழுவேட்டரையர்கள் ஆகியோர் நாராயண நம்பூதிரி இந்நாவலில் வரும்பொழுதெல்லாம் நம் கண்முன்னே தோன்றுவார்கள் கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவில் நிகழ்ச்சிகளையும் மலைநாட்டு மங்கையரின் வழக்கங்களையும் நாக தேவதையின் சாகசங்களையும் பகவதியின் சிவப்புக்கள் மூக்குத்தியின் ஜொலிப்பு விளைவிக்கும் ஜாலங்களையும் மர்ம கதைகளின் வேகத்தில் கொண்டு போயிருக்கிறார் கவிஞர் தொடர்கதையாக வாரா வாரம் படித்த வாசகர்கள் அடுத்து என்ன என்ன என்ற ஆர்வத்தோடு தாங்க முடியாத தவிப்புடன் காத்திருந்ததை நேரில் கண்டு அத்தகைய தவிப்பின்றி ஒரே மூச்சில் படித்து மிகிழ விரை மகிழ விரைவிலேயே இந்நாவலை புத்தகமாக கொண்டு வர வேண்டும் என்று தமது விருப்பத்தை தெரிவித்த கவிஞர் கனதாசன் தமிழ் கூறும் நல்லு நல்லுலக பெருமக்களின் விருப்பமும் அதுதானே வரலாற்று சிறப்பு மிக்கதும் கவிதை நடை கற்பனை வளம் சேர்ந்ததுமான சேரவான் காதலியை தமிழ் மக்களின் கரங்களில் புத்தக வடிவில் தவழ விடுவதில் பெருமையும் பூரிப்பும் கொள்கிறேன் இப்படி ஒரு இலக்கிய பொக்கிஷத்தை கவிஞர் கண்ணதாசன் உருவாக்குவதற்கு உற்சாகமூட்டி அதை வார வாரம் தமிழ்நாட்டின் தரமிக்க பத்திரிகையான தமது கல்கியில் வெளியிட்டு இன்று இதை புத்தகமாக வெளியிடுவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தார் கல்கி கவிஞரின் எழுத்துக்களை கல்கண்டாக ரசிக்கும் தமிழ் மக்கள் சேரமான் காதலியிடமும் அன்பும் ஆதரவும் காட்டுகிறார்கள் என்று நம்புகிறேன் பை ஏ திருநாவுக்கரசு அடுத்து முன்னுரை மூன்றாம் சேரமான் பெருமாள் கிபி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டு கிபி பட்டத்துக்கு வந்தது கிபி எழுநூற்றி பட்டத்தை வெறுத்துவிட்டது சேரநாட்டை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்ததும் மெக்காவுக்கு சென்றதும் 834, முப்பத்தி மெக்கா சென்று மகமதே மதத்தில் சேர்ந்து பின்பு ஜபார் என்னும் இடம் சென்று வாழ்ந்து இறந்தது எண்ணூற்றி இரண்டாம் சேரமான் பெருமாள் கிபி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தன்னுடைய மகனுக்கு அரசை கொடுத்துவிட்டு தவக்கோலம் பூண்டு பாகவதர் கூட்டத்துடன் திருமால் திருப்பதிகளை சேவிக்கச் சென்றவுடன் அவனது மகன் மார்த்தாண்டன் ஆட்சிக்கு வந்தான் ஆனால் தாயாதிகளுக்குள் கலகம் ஏற்பட்டு நாட்டில் குழப்பங்கள் ஏற்பட்டன அப்பொழுது சேர யூதர்களும் சிரியன் கிறிஸ்துவர்களும் மகமதியர்களும் நிறைந்து வாணிப நிமித் நிமித்தம் வந்த இவர்கள் சேரநாட்டில் பல இடங்களை கைப்பற்றி தற்பாதுகாப்புக்கு என்று படைகளும் வைத்திருந்தார்கள் இரண்டாம் சேரமான் பெருமாளுக்கு தாயாதியான மூன்றாம் சேரமான் பெருமாள் தன் நாட்டில் இருந்த பௌத்தர் யூதர் கிறிஸ்துவர் மகமதியர் என்பவர்களுடைய நட்பை பெற்று அவர்களை தனக்கு துணை புரியும்படியும் அப்படி தனக்கு துணை புரிந்தால் அரசாங்கத்தை தான் கைப்பற்றியதும் அவர்களுக்கு வேண்டிய உதவி செய்வதாகவும் வாக்களித்து அவர்களுடைய துணை கொண்டு சேரநாட் நாட்டு அரசை கைப்பற்றான் மூன்றாம் சேரமான் பெருமாளுக்கு இயற்பெயர் பாஸ்கர ரவிவர்மன் என்பது அவனுக்கு முடிசூடிய பெயர்தான் மூன்றாம் சேரமான் பெருமாள் என்பது வேள்விக்குடி சீவரமங்கலம் செப்பேடுகளில் நெடுஞ்சடையன் என்கிற முதலாம் பராந்தகப்பாண்டியன் கிபி எழுநூத்தி அறுபத்தைந்து டு பல்லவர்களை பெண்ணாகடம் என்னும் இடத்தில் தோற்கடித்து பல்லவ நாட்டின் தென்பகுதியை கைப்பற்றினான் என்றும் வேணாட்டில் திருவாங்கூர் ஆட்சி செலுத்தி வந்த வேள் ஆய் என்பவனை விழி ம் என்னும் இடத்தில் முறியெடுத்து வேணாட்டை பாண்டிய நாட்டோடு இணைத்துக் கொண்டான் என்றும் காண்கிறோம் மேலே கூறப்பட்ட பாண்டிய நெடுஞ்சடையன் கிபி 790 தொண்ணூறில் இறந்ததும் இரண்டாம் சேரமான் பெருமாள் என்கிற குலசேகர ஆழ்வார் நெடுஞ்சடையன் மகன் இரண்டாம் ராஜசிம்ம பாண்டியனோடு சண்டை செய்து அவனை தோற்கடித்து வேணாட்டை சேரநாட்டோடு சேர்த்து கொண்டார் என்று அவருடைய சரித்திரத்தில் படித்தோம் ஆதலின் மூன்றாம் சேரமான் பெருமாள் கிபி எழுநூற்றி தொண்ணூற்றி பட்டத்துக்கு வந்தபொழுது வேணாடு சேரநாட்டுக்கு உட்பட்டிருந்தது என்பது தெரிகிறது இரண்டாம் சேரமான் பெருமாளுடைய மகனை பகைத்து கொள்ள மனமில்லாமல் உள்நாட்டுக் கழகம் ஏற்படாமல் இருக்கும் பொருட்டு அவனுக்கு வேணாட்டை கொடுத்து தனக்கு கீழ் ஆளும்படி செய்தார் மூன்றாம் சேரமான் பெருமாள் இகுது அரசியல் சூழ்ச்சிகளில் ஒன்று கடைசியாக கிபி முந்நூற்றி கிபி எண்ணூற்றி மூன்றாம் சேரமான் பெருமாள் சேரநாட்டை பனிரெண்டு பகுதிகளாக பிரித்தபொழுது வேணாட்டோடு ஒட்டநாட்டையும் சேர்ந்து மார்த்தாண்டவர்மனுக்கு கொடுத்தார் அது முதல் சென்ற ஆண்டு வரை திருவாங்கூர் வேணாடும் ஒட்டநாடும் சேர்ந்தது அரசு கட்டிலில் இவர் பரம்பரையினரே ஆவார் கிபி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் வேளாடு தனியாக பிரிக்கப்பட்டு தனி ஆட்சி ஏற்பட்டதும் அரசருக்கு வேளாட்டு அடிகள் என்ற பட்டம் ஏற்பட்டது இரண்டாம் சேரமான் பெருமாள் திருமால் அடியாராக இருந்தாலும் அவர் மகன் மார்த்தாண்டவர்மன் சேரநாட்டு மரபுப்படி சைவனாகவே வாழ்ந்து வந்தான் ஆனால் சைவனாக இருந்தாலும் திருமால் அடியார்களையும் திருமால் திருப்பதிகளையும் பாதுகாத்து வந்தான் அதனால் அவன் எல்லா சமயத்திடத்தும் பொது நோக்கமுடையவனாக இருந்தான் என்பது தெரிகிறது திருவிதாங்கோட்டில் திருவிதாங்கூர் திருவாங்கூர் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுக்கு வேண்டிய நிபந்தனைகளை செய்துள்ளான் தந்தையை போலவே இவனும் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினான் வேணாட்டுக்கு இவன் முதலரசன் ஆனதால் எல்லோரும் இவனை வேணாட்டு அடிகள் என்று கூறி வந்தார்கள் அவருடைய இயற்பெயர் வழங்கப்படவில்லை திருவாங்கூர் அரசர்களுக்கு இன்றும் வேணாட்டடிகள் என்ற பட்டம் இருப்பதானது இவ்வரலாற்றை வலியுறுத்தும் இவ்வேணாட்டு அடிகள் கடைசியில் அரசை தன் மகனுக்கு கொடுத்துவிட்டு தில்லை சென்று அங்கே தங்கி தில்லை கூத்தப்பெருமான் பேரில் பாடி அங்கேயே முக்தி எய்தினார் என்பது அவருடைய திருவிசைப்பாக்களை ஆராய்ந்தால் இனிது விளங்கும் வேளாட்டு அடிகளுடைய திருவிசைப்பா பாடல்கள் மதுராந்தகம் உத்தம சோழ அரசர் கிபி தொள்ளாயிரத்தி எழுபது ஒன்பதாம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன ஆதலால் இவருடைய காலம் உத்தம சோழர் காலத்துக்கு முற்பட்டது என்பது தெளிவாக விளங்குகிறது மூன்றாம் சேரமான் பெருமாள் கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி பட்டத்துக்கு வந்ததும் தனக்கு துணை புரிந்தர் கிறிஸ்தவர் ோருக்கு வேண்டு செய்தார் அத்துடன் உள்நாட்டு கழகம் ஏற்படாதபடி பார்ப்பனர்களும் நம்பூதிரிகளும் ஏனைய செல்வர்களும் மனம் கோணாமல் நடந்து வந்தார் இவர் முப்பத்தி ஆண்டுகள் ஆட்சி செய்ததில் மகமதேர்களுடன் அதிகமாக பழகி வந்தார் மூன்றாம் சேரமான் பெருமாளுடைய பட்டத்து அரசி செரோட்டி அம்மாள் சேரர் வீட்டு அம்மாள் என்பது மருவி பேச்சுவழக்கில் செரோட்டி அம்மாள் என்று இவருக்கு குழந்தைகள் கிடையாது இவருடன் கூட பிறந்தவர்கள் பெண்கள் ஐவரும் தம்பி ஒருவரும் ஆவார் ஐந்து பெண்களின் பெயர் வருமாறு ஒன்று மூத்த தாவளி இரண்டு இரண்டு இளைய தாவளி மூன்று மூரின்னூர் தாவளி நான்கு சாலியூர் தாவளி ஐந்து பள்ளி விருத்தி தாவளி தம்பியின் பெயர் தெரியவில்லை மூன்றாம் சேரமான் பெருமான் மகமதியர்களுடன் அதாவது மாப்பிள்ளைமார்களுடன் மிகவும் பழக்கமாக இருந்தபடியால் வினைக்கு அவருக்கு மாப்பிள்ளைகளைச் சேர்ந்த ஒரு மகமதிய பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டு விட்டது இது பல ரகசியமாக இருந்து பிறகு எப்படியோ வெளிப்பட்டு விட்டது அது மக்களுக்கு சிறப்பாக நம்பூதிரிகளுக்கும் ஏனைய செல்வர்களுக்கும் மன்னனிடத்தில் கசப்பு ஏற்பட்டு விட்டது அதனால் பாண்டிய நாட்டு அரசனை சேர மீது படையெடுக்கும்படி தூண்டினார்கள் கிபி எண்ணூத்தி முப்பதில் மூன்றாம் வரகுண பாண்டியன் இறந்த சீமாரன் பரச்சக்கர கோலாகலன் என்னும் ஏக வீரன் என்ற ஸ்ரீவல்லபன் பட்டத்துக்கு வந்தான் இவன் சேர அரசன் மூன்றாம் சேரமான் பெருவாளோடு போர் தொடுத்து என்னும் இடத்தில் நடந்த போரில் சேரனை தோற்கடித்தான் விழிஞ்சம் என்பது திருவாங்கூருக்கு தெற்கே பத்துக்கள் தொலைவில் இருந்த ஒரு கடற்றுரை பட்டினம் சேரர்களுடைய கப்பற்படைகள் தங்கும் துறைமுகம் தன் சொந்த நாட்டு மக்களும் வேறுபட்டு விட்டார்கள் விழிஞத்திலும் பாண்டியன் தன்னை தோற்கடித்ததோடு நில்லாமல் வஞ்சயநகர் மீது ாக கேள்விப்பட்டு தன்னுடைய நாட்டை பனிரண்டு சிறு நாடுகளாக பிரித்து வேணாடு ஒட்ட மார்த்தாண்டவர்மனுக்கும் அவனுடைய சந்ததியாருக்கும் கோழிக்கோடு என்னும் ஏற தன் தம்பி குட்டநாட்டை கொச்சின் தன் சகோதரிகள் ஐவருக்கும் ஏனைய ஒன்பது பகுதிகளை தன்னுடைய சுற்றத்தார் நண்பர்கள் வேலைக்காரர்கள் முதலியோருக்கு பங்கிட்டுக் கொடுத்துவிட்டு அரேபியாவுக்கு செல்லும் ஒரு கப்பலில் இரவு கிரவாக தன் வைப்பாட்டியுடன் அரபிக்கரையில் உள்ள சகர்முக்கல் என்னும் சென்று தங்கினார் புறப்பட்டு மெக்காவை அடைந்து அங்கே மகமதிய மதத்தை தழுவி அப்துல் ரஹிமான் சாமோரின் என்று பெயர் மாற்றிக்கொண்டு சில அங்கிருந்து விட்டு பிறகு அவ்விடம் விட்டு கடற்கரை வழியாகவே சென்று ஜபார் என்னும் ஊரை அடைந்து அப்பால் உடல் தளர்ந்தது மகமது எப்பனின் கண்காணிப்பில் இருந்து வந்தார் இவர் சேர நாட்டை பனிரெண்டு பாகங்களாக வகுத்த செய்தியை கேமியான்ஸ் என்பவர் அவர் எழுதிய உலூசியாடு என்ற புத்தகத்தில் கூறுகிறார் இவர் ஜபார் என்னும் அந்த ஊரிலேயே கிபி எண்ணூற்றி முப்பத்தி எட்டில் இறந்துவிட்டார் அவருக்கு அந்த ஊரில் சமாதி ஒன்று கட்டி அவர் உடலை அடக்கம் செய்தார்கள் அந்த சமாதியில் சேரா அரசன் அப்துல் ரஹிமான் சாமோரின் அடக்கம் அவர் அவர் ஏஹெச் இருநூத்தி வந்து ஏஹெச் இருநூத்தி பதினாறில் இறந்தார் என்று அரேபி மொழியில் எழுதப்பட்டுள்ளது என்று மிஸ்டர் உலோகன் கூறுகிறார் ஏஹெச் என்பது ஆப்டர் ஹிஜிரா என்பதன் முதல் எழுத்துக்கள் மகமது யசகம் ஆரம்பம் கிபி அறுநூத்தி இருபத்தி ஆகும் ஆதலின் மேற்படி ஆண்டுகளுடன் அறுநூத்தி இருபத்தி கூட்ட கிபி எண்ணூத்தி முப்பத்தி நாலு ஆவதை பார்த்தால் தெளிவாக விளங்குகிறது துடிசை கிழார் எழுதிய சேரர் வரலாற்றில் பக்கம் 121 இருபத்தி ஒன்றில் இருந்து நூற்றி இருபத்தி வரை காணப்படும் மூன்றாம் சேரமான் பெருமாள் வரலாறு இது அவர் எழுதியுள்ளதை அப்படியே மேலே தந்திருக்கிறேன் இரண்டாம் சேர்மான் பெருமாள் என்ற குலசேகர ஆழ்வாரின் வரலாறும் சேரர் வரலாற்றில் காணப்படுகிறது இடமின்மை காரணமாக அது இங்கே பிரசுரிக்கப்படவில்லை ஆனால் காணப்படும் குறிப்புகளை கொண்டுதான் இந்த கதையை நான் எழுதினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டில் ஒரு சரித்திர கதையை திரைப்படமாக்க வேண்டும் என்று நான் எண்ணிய பொழுது மேலே கண்ட வரலாற்று குறிப்பு என் கவனத்தை ஈர்த்தது அப்பொழுது இந்த கதையை ஒரு திரைக்கதையாக வடித்தேன் ஆனால் அந்த கதையில் என்னென்ன நிகழ்ச்சிகளை சேர்த்திருந்தேன் என்பது மறந்து போய்விட்டது திடீரென்று கல்கி ஆசிரியர் திரு கே ராஜேந்திரன் அவர்களும் துணை ஆசிரியர் திரு ரா வீழிநாதன் திரு மணி சோமாஸ் அவர்களும் என்னிடம் வந்து கல்கியில் நான் ஒரு சரித்திர தொடர்கதை எழுத வேண்டும் என்று கேட்டார்கள் தமிழில் சரித்திர கதை எழுதுவதில் தன்னிகரற்று விளங்கிய பேராசிரியர் கல்கி அவர்களின் பத்திரிகையில் என்னையும் எழுதும்படி கேட்டுக்கொண்டது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருந்தது நானும் ஒப்புக்கொண்டேன் உடனடியாக எனக்கு நினைவுக்கு வந்தது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன் நான் படித்த மூன்றாம் சேரமான் பெருமாளின் வரலாறு அண்மை காலங்களில் நான் எந்த கதையை எழுதுவதென்றாலும் மதக்கருத்துக்களோ சமுதாய கருத்துக்களோ இடம்பெறக்கூடிய கருவைத்தான் எடுத்துக்கொள்வது வழக்கம் சேரமான் பெருமாள் வரலாற்றிலும் மதக்கருத்துக்களை சொல்வதற்கு நிறைய இடம் இருந்தது காரணம் இரண்டாம் சேரமான் பெருமாள் குலசேகர ஆழ்வார் ஆனது வைணவ கருத்துக்களை சொல்ல வசதியாக இருந்தது அவரது திருமகன் வேணாட்டு அடிகள் என்ற பட்ட பெயரோடு சைவ பெரியாராக வாழ்ந்தது சைவ கருத்துக்களை சொல்ல வசதியாக இருந்தது மூன்றாம் சேரமான் பெருமாள் மதம் மாறி மகமதியரான குறிப்பும் இருந்தது ஆகவே எல்லா கருத்துக்களுக்கும் இடமளிக்கும் கதை என்பதால் வந்திருந்த கல்கி நண்பர்களிடம் சேரமான் காதலி என்ற தலைப்பை உடனடியாகவே கொடுத்து இரண்டாம் சேரமான் பெருமாளில் இருந்து துவங்கினேன் சரித்திரத்தின் போக்கிலேயே கற்பனை கலந்தேனே அல்லாது தடம் தவறி போகவில்லை இதில் என்னுடைய சொந்த சிருஷ்டி யூதப்பெண் யூஜியானா கள்ளியங்காட்டு கிருஷ்ணன் கோவில் நிகழ்ச்சி பதினேழாம் நூற்றாண்டு மார்த்தாண்டவர்மன் பற்றியது என்று சிலர் கூறுகிறார்கள் எனினும் எனினும் இந்த கதைக்கு அதுவும் பொருத்தமானது என்பதால் சேர்த்துக்கொண்டேன் நம்பூதிரிகள் சபைத்தலைவர் வரலாற்றில் வருகிறார் அவரது பெயர் மட்டும்தான் நான் கொடுத்தது மகமதிய பெண்ணுக்கு பெண் பெயர் மட்டும் தான் நான் சூட்டினேன் கதை சுவைக்கான சம்பவங்களை தவிர மற்றவை வரலாற்று உண்மைகளே வெறும் வரலாற்றை சொன்னாலும் தலையை வலிக்கும் வெறும் கற்பனையில் பிண்டம் பிடித்தாலும் அடிப்படையில்லாத மாளிகை போல இருக்கும் இரண்டும் கலப்பதற்கு பெயர் தான் சரித்திர கற்பனை இந்த வரலாற்றில் ஒரே ஒரு விஷயத்தில்தான் வாசகர்களுக்கு குழப்பம் ஏற்படும் அதாவது கிபி எழுநூத்தி பட்டத்துக்கு வந்த மூன்றாம் சேரமான் எண்ணூற்றி முப்பத்தி நாலில் தான் மெக்காவுக்கு போகிறார் அவரது முப்பத்தி ஆறு ஆண்டு ஆட்சியை நான் கதைப்போக்குக்காக சுருக்கி கொண்டிருக்கிறேன் அதைத் தவிர அனைத்தும் கலை நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவையே இந்த கதையை நான் எழுத தொடங்கும் பொழுது ஏராளமான முஸ்லிம் நண்பர்களிடமிருந்து கடிதம் வந்தன சேரமான் பெருமாள் நபிகள் நாயகத்தின் மரியாதையை பெற்ற சமகாலத்தவர் என்று சிலரும் அவரை ஒட்டிய காலத்தில் வாழ்ந்தவர் என்று சிலரும் எழுதியிருந்தார்கள் ஒரு வரலாற்றில் நபிகள் நாயகம் மறைந்து என் எண்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சேரமான் மதம் மாறி மெக்காவுக்கு போனார் என்று காணப்படுகிறது ஒரு கடிதத்தில் ஒரு முஸ்லீம் பெண்மணி முஸ்லீம் லீக் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர் முஸ்லீம்களின் மனம் புண்படாதவாறு கவிஞர் எழுதுவாராக என்று நான் ஒரு தீவிர இந்து என்றாலும் மற்ற இந்துக்களைப் போல பிற மதத்தவரை புண்படுத்த தெரியாதவன் இந்த கதைப்போக்கில் அதனை காணலாம் சேரமான் ஆட்சி காலத்தில் திருவஞ்சைக்களத்தில் மகமதியர்கள் இருந்தார்களே தவிர மசூதிகள் கட்டப்படவில்லை என்றும் ஒரு முஸ்லீம் நண்பர் சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மைதான் கதையின் ஆரம்பத்தில் மசூதி என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருப்பது தவறு சேரமான் பெருமாள் மெக்காவுக்கு போன பிற்பாடு அங்கிருந்து ஒரு தூதுவனை அனுப்பினார் அந்த தூதுவன் கண்ணனூரில் இருந்து கொடுங்கடூர் வரையில் பயணம் செய்து முதல் மசூதியை கட்டியதாக வரலாறு கூறுகிறது ஆக மிக எச்சரிக்கையோடும் சுவையோடும் இந்த கதையை கொண்டு சென்றிருக்கிறேன் கல்கி நண்பர்களின் தூண்டுதல் இல்லை என்றால் இவ்வளவு பக்கங்கள் கொண்ட நூலை நான் எழுதியிருக்க முடியாது கிட்டத்தட்ட பதினைந்து மாதங்கள் ஒவ்வொரு வாரமும் நான் சொல்ல இதை எழுதியவர்களுக்கும் இதை பதிப்பித்த வானதி பதிப்பகம் திருநாவுக்கரசு அவர்களுக்கும் என் நன்றி பை அன்பன் கண்ணதாசன் அடுத்து சேரமான் காதலி